வணக்கம் நன்றினியின் தொள்ளாயிரத்தி தொன்னூறாவது செய்தி சேவை பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழகத்தில் அடுத்த ஆறு மாத காலத்துக்குள் அனைத்து மணல் குவாரிகளையும் மூட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது தட்டுப்பாடுல்லாமல் குறைந்த விலையில் மக்களுக்கு எளிதில் மணல் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த வாரம் கூட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் பத்துக்கும் மேற்பட்ட அதிரடி படையினர் நேற்று ரகசிய ஆய்வு மேற்கொண்டனர் தமிழகத்தில் கூம்பு வடிவ ஒளிபெருக்கி மற்றும் பெரிய ஸ்பீக்கர்களை பயன்படுத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்துள்ளது கஞ்சா செடியுடன் செல்பி வெளியிட்ட வாலிபர்களை சென்னை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மயிலாடுதுறை அபயாம்பிகை அம்மனுக்கு சுடிதார் அணிவித்த குருக்களை டிஸ்மிஸ் செய்து திருவாவடுதுறை ஆதினம் நடவடிக்கை எடுத்துள்ளது சினிமா நடிகர்கள் மீதான பைத்தியத்தால் தமிழ்நாடு குட்டிச்சுவர் ஆகிக் என பாஜக தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இந்திய மீனவர்கள் நாற்பத்தி ஏழு பேரை பாகிஸ்தான் கடற்படை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்தியாவில் அனுமதியின்றி அறுபத்தி நான்கு சதவீதம் ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது பங்களாதேஷ் எல்லையில் போலி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை இந்திய எல்லை பாதுகாப்பு படை பறிமுதல் செய்தது எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நேற்று பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் நான்கு இந்திய வீரர்கள் பலியானார்கள் குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள மொகல் தோட்டம் இன்று முதல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட உத்தரபிரதேச பாரதிய ஜனதா கட்சி எம்பி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் நேற்று மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது காவிரி படுகையில் எரிவாயு எடுக்கும் திட்டம் மத்திய அரசிடம் இல்லை என அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள ராணுவ முகாம் மீது தலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பதினோரு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனா் மாலத்தீவுகள் அதிபருக்கு எதிராக தீர்ப்பு அளிப்பது சட்ட விரோதமானது அவ்வாறு தீர்ப்பு வந்தால் அதை நிறைவேற்றக்கூடாது என போலீசுக்கும் ராணுவத்துக்கும் மாலத்தீவுகள் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே இந்த விவகாரத்தில் இந்தியா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாலத்தீவு உச்சநீதிமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது சிரியாவில் ரஷ்யா நடத்திய குண்டுவீச்சில் முப்பது தீவிரவாதிகள் பலியானார்கள் ரோஹிங்கியா முஸ்லீம் இன அழிப்பு நடவடிக்கை மத மோதல்களை பரவ செய்யும் என ஐ நா மனித உரிமைகள் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா பதவி விலக மறுத்துள்ளார் கல்வி கற்க வயது தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் சீனாவில் எண்பத்தி ஓரு வயது பெண் ஒருவர் பட்டம் வென்றுள்ளார் மலைக்கோட்டையின் வணிக செய்திகள் பயணத்தின் போது வீட்டு உபயோக பொருட்கள் சேதமடைய காரணமான சரக்கு போக்குவரத்து நிறுவனம் வாடிக்கையாளருக்கு பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜனவரி மாதத்தில் ரூபாய் இருபத்தி கோடி அந்நிய முதலீடு இந்திய சந்தைக்கு வந்துள்ளது கடந்த ஆண்டில் இந்தியாவிலிருந்து ஏழாயிரம் பெரும் பணக்காரர்கள் வெளிநாடுகளுக்கு குடியேறியுள்ளனர் அமெரிக்காவின் குரூயிஸ் மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனமான ஹார்லி டேவிட்சன் தற்போது பேட்டரி மோட்டார் சைக்கிள் உருவாக்கத்தில் தீவிரம் காட்டி வருகிறது விளையாட்டுச் செய்திகள் தி இந்து குழுமம் மற்றும் தைரோ கேர் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட மாநில அலவிலான கபடி போட்டியின் இரண்டாவது கட்ட ஆட்டத்தில் ஏலகிரி செந்தமிழ் அணி முதலிடம் பிடித்தது அந்த அணிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை சீனாவின் யூ ஹி வென்றுள்ளார் கோவையில் நடைபெற்ற மின்சார வாரிய அணிகளுக்கு இடையிலான தேசிய பந்து போட்டியில் தமிழகத்தை வீழ்த்தி கேரள மின்வாரிய அணி பட்டம் வென்றுள்ளது கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் தாக்கல் செய்த மனுவிற்கு நான்கு வாரத்தில் பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவருக்கு எதிராக விதிக்கப்பட்ட வாழ்நாள் தடைக்கு எதிராக பி சி சிஐ விளக்கமளிக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திரைச்செய்திகள் பக்கா மற்றும் துப்பாக்கி முனை படங்களை அடுத்து நடிகர் விக்ரம் பிரபுர குரு என்ற புதுப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் வழங்கப்படாமல் இருக்கும் கலைமாமணி விருதுகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தயாரிப்பாளரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நெதர்லாந்து நாட்டின் ரோட்டர்டாம் நகரில் நடந்து வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் ராம் இயக்கத்தில் மம்முட்டி நடித்த பேரன்பு படத்திற்கு இருபதாவது இடம் கிடைத்துள்ளது இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி காலி படத்தை தொடர்ந்து திமுரு புடிச்சவன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் சினிமாவில் தன்னை கவர்ந்தவர் எம் என இந்தி நடிகர் ரன்வீர் சிங் கூறியுள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு மூத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் திறமைக்கு ஒரு சவால் என தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்